குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ மெய்யன்பர்களே திருவள்ளுவருடைய திருக்குறளை துணையாக கொண்டு இல்வாழ்க்கைக்குரிய கருத்துக்களை ஒருவாறு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் திருக்குறளை சொல்லாமல் அதனுடைய பொருளை மட்டுமே